ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நம் தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பித்துள்ள ஷண்ணவதி தர்ப்பண முறையை பார்த்து நிறுவோம் இந்த ஷண்ணவதி தர்ப்பண முறை என்பது ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டியதான ஒரு ஸ்ராத்தம் 96 ஆறு எண்ணிக்கை உள்ள ஸ்ராத்தங்கள் இதை நமக்கு தர்ப்பணமாக நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்கா ஏன் இதை இதையும் இந்த சண்ணவதி தர்ப்பணங்களை மாற்றம் தர்ப்பணமாக வகுத்து கொடுத்துருக்கா அப்படின்னா அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அதாவது இந்த சன்னவதி தர்ப்பணங்கள் சில நாட்களில் இரண்டாக சேர்ந்து வரும் மூன்றாக கூட சேர்ந்து வரும் நான்கு கூட சேர்ந்து வரும் அப்படி வர்றபோது நான்கு ஸ்ராத்தங்களை ஒரு நாள் செய்ய வேண்டி வரும் ஸ்ராத்தம் அப்படின்னு நாம் தனியாக சண்ணவதியை பண்ணணும் அப்படின்னா சேர்த்து செய்யும்படியாக வராது தனித்தனியாக செய்யும்படியாக வரும் அப்போது ஒரோன் ஒரே நாளில் ரெண்டு மூணு செய்யும்படியாக வரும் அப்போ எதை முதல்ல எது பின்னால் என்கிற விசாரங்கள் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இதை தர்ப்பணமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா சில காலங்களிலே கூட இவைகள் வரும் உபராகே பித்ருத்தே தீர்த்தே அமாயாஞ்ச சங்கிரமே நிஷித்தேபிஹி சர்வற்ற சாட்சாத்தை ஸ்தர்ப்பயே திலைஹி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சில நிஷித்தமான காலங்களில் கிரகண புண்ணிய காலத்தில் அமாவாஸ்யா சூரிய கிரகணம் வந்தால் சாயங்காலம் கிரகணம் அப்படின்னா அப்போது அன்றைக்கி அமாவாசியை தர்ப்பணம் தனியாக செய்யணும் அமாவாஸ்யா தர்ப்பணம் செய்கிற காலத்திலேயே கிரகண புண்ணிய காலம் வந்தால்தான் இரண்டும் ஒன்றாக செய்யணுமே தவிர அபராண்ணம் தாண்டி கிரகணம் சம்பவித்தால் அமாவாஸ்யா தர்ப்பணம் தனியாக செய்துக்கணும் அதையெல்லாம் நாம் ஸ்ராத்தம்னு ஆரம்பித்தால் அன்னைக்கு எப்படி செய்வது என்கிற விசாரங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுனாலே தான் இதை தர்ப்பணமாக நமக்கு செய்து காண்பிச்சுருக்கா உபராகம்னா கிரகண புண்ணியகாலம் அதே போல் பித்திருத்த தன்னைக்கே சில சண்ணவதி தர்ப்பணங்கள் அதே போல் கஷேத்திரங்களுக்கு சென்றால் ராமேஸ்வரம் காஷி போன்ற கஷேத்திரங்களுக்கு போனால் அங்கே தீர்த்தஸ்ராத்தம் பண்ணுறோம் அன்றைக்கு சில சண்ணவதி தர்ப்பண காலங்கள் வரும் அமாவாசை அன்னிக்கு சில சங்கரமண சில புண்ணிய காலங்கள் வரும் அதே போல் மாசப்பரப்பு அன்னிக்கு வரும் அப்போது எந்த ஸ்ராத்தையும் முதல்ல செய்கிறது பின்னாடி செய்கிறது ஒரு ஸ்ராத்தம்னு ஆரம்பித்தால் குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரம் அப்போது தனித்தனியாக சமையல் செய்கிறதா எந்த சிராத சேஷத்தை சாப்பிட்றது இப்படியெல்லாம் விசாரங்கள் நிறைய இருக்குது அதில் சிக்கல்கள் நிறையா இருக்குதுங்கிறதுனாலே தான் இந்த ஷண்ண ஷண்ணவதிகளையும் தர்ப்பணமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த தொண்ணூற்றி ஆறையும் நான் ஸ்ராத்தமாக செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தால் அதில் நிறைய விசாரங்கள் சிக்கல்கள் இருக்குது மேலும் எந்த சிராத சேஷத்தை சாப்பிட்றதுங்கிறது என்கிற சிக்கல்கள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு தர்ப்பணமாக வகுத்து கொடுத்துருக்கா நாம் தர்ப்பணமாக செய்துண்டே வரணும் ஸ்ராத்தமாக செய்யணும் அப்படின்னா அதை நாம் மிகவும் தீர்மானித்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் இப்போது உபராகம் அப்படின்னா கிரகண புண்ணிய காலத்தில் ஸ்ராத்தம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா தர்ப்பணமாக நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை செய்யலாம் தவறில்லை நிஷித்தேபிஹி சர்வத்திரா சாட்சாத்தை ஸ்தர்ப்பயே திலைஹி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நிஷித்தமான காலங்களில் இந்த புண்ணிய காலங்கள் சண்ணவதி புண்ணிய காலங்கள் வந்தால் கூட அதை தர்ப்பணமாக செய்யறதுல எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு காண்பிக்கிறது அப்படி தர்ப்பணமாக நாம் இந்த தொண்ணூற்றி ஆறு செய்கிறோம் இந்த ஸ்ராத்தங்களில் உத்தேசியர்கள் யார் யாரை உத்தேசித்து நாம் இந்த ஷண்ணவத்தியை தர்ப்பணங்களை பண்ணுறோம் அப்படின்னா இது விஷயமாக தர்மசாஸ்திரம் ரொம்ப சூக்ஷ்மமாக நமக்கு காண்பிக்கிறது வெளிப்படையாக பொதுவாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படின்னா ஷட்தெய்வத்தியம் நவதெய்வத்தியம் துவாதச தெய்வத்தியம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஷட் தெய்வத்தியம் அப்படின்னா பிதபிதாம பிரபிதாமஹர்கள் மாதபிதாமி பிரபிதாமஹி கள் சப மாதாமது பிதாமஹ மாது பிரபிதாமஹாள் மாதாமிஹி மாத்துஷ் பிதாமிஹி மாத்து பிரபிதாமிஹி இந்த ஆறு பேர்கள் இதுதான் நாம் வர்க்கத்வயம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வர்க்கம் அப்படின்னா புருஷர்கள் ஸ்திரீகள் இரண்டு பேர்கள் மூணு தலைமுறையை சேர்ந்தால் ஒரு வர்க்கம்னு பேர் நாம் அமாவாசை முதற்கொண்டு செய்யக்கூடியதான தர்ப்பணத்தில் வர்க்கத்வய பித்தக்கள் அவர்கள்தான் உத்தேசம் அதுதான் ஷட்தெய்வத்தியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் நாம் பித்தர்களை ஆராதிக்கிறோமோ அங்கே மாதாமகர்களையும் சேர்ந்து ஆராதிக்கணும் என்று நமக்கு காண்பிக்கிறது பித்தரோ எத்த பூஜ்யந்தே தற்ற மாதாமகா அபி மாதாமக மாத்து பிதாமக மாது பிரபிதாமகர்கள்னு அவர்களும் தகப்பனார்களுக்கு சமமானவர்கள்தான் அதனாலே தான் தர்மசாஸ்திரம் நாம் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ உத்தேசித்து வருஷா வருஷம் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தினாலே மாதாமக வர்க்கங்கள் கூட திருப்தி அடையிறது அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாம் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து நம்முடைய தகப்பனாரை உத்தேசித்து நாம் பிரத்யாப்திக்ராத்தம் பண்ணுறோம் அப்படின்னா கூட அங்கே மாதாமகர்களும் உத்தேசிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த பிராமண போஜனமுறது பண்ணுறோமே அந்த இடத்துல தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது பிதாபுங்கே திஜகரே முகேபுங்கே பிதாமகா பிரபிதாமகஸ்து தாளுஸ்தா கண்டே மாதாமகஸ்மிருதா அந்த பிராமணருடைய கையில் வலது கையில் தகப்பனாரும் முகத்தில் பிதாமகரும் தாலூவில் பிரபிதாமகரும் கண்டத்தில் மாதாமகரும் பிதாமகர் ஹிருதயத்திலேயும் அதாவது மாது பிதாமகர் ஹிரதயத்திலேயும் மாது பிரபிதாமகர் நாபீலையும் ஏவமப்யாச்சரே தெத்தம் ஷட்தெய்வத்தியம் மகாமுனே அப்படின்னு அப்படி இவர்கள் அந்த பிராமணர்களிடத்துல வந்து சான்நித்தியமாக இருக்கா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதனாலே தான் சில சில இடங்களில் இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் செய்கிற பொழுது யாரை உத்தேசித்து நாம் ஸ்ராத்தம் செய்தோமோ அவர்களை மாத்திரம் உத்தேசித்து தர்ப்பணம் செய்வது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் சில பேர்கள் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஆச்சாரமாக உள்ளவர்கள் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் வர்க்கத்வயத்தையும் உத்தேசித்து தர்ப்பணம் செய்துடுவா ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை ஏன்னா பிதரோ எத்திர பூஜ்யந்தே தத்த மாதாமகா அபி அப்படின்னு மாதாமக வர்க்கமும் அதனால் திருப்தி அடையிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு அப்படி செய்பவர்களும் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி நாம் மகாலயம் நாம் அமாவாசை முதற்கொண்டு செய்யக்கூடியதான தர்ப்பணத்தில் வர்க்கத்வஜ பித்தற்கள்தான் உத்தேசியர்கள் வர்க்கத்வஜ பிதர்க்களை மாத்திரம் உத்தேசித்து அதை செய்கிறோம் அதுபோல் நவதெய்வத்தியம்னு இருக்குது அதை அப்படி எங்கே செய்கிறோம் என்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்